திருட்டி ஒன்றில் உலகத்தில் உள்ளி செய்ததான ஏதொரு திருட்டியாலும் இருமையாம் தேசியத்தை தீதரநீக்கி நித்தம் திருக்கும் மாத்திரமாய் நின்ற பேதமில் பரமுணர்ந்து பேற்றினை அடைய வேண்டும் ஐநூற்றி நாற்பத்தி மூணாவது பாட்டு இதுவரைக்கும் மூணு திருஷ்டிகள் சொல்லியாச்சு அந்த மூணு திருஷ்டிகளில் விசாரம் பண்ணி எப்படியாவது முத்தி அடையணும்னு சொல்கிறோம் ஓதியா திட்டி மூன்றில் மேலே சொல்லப்பட்ட ஓத திருஷ்டி மித்யா திருஷ்டி பிரலாபதி திருஷ்டின்னு சொல்லக்கூடிய மூணு திட்டிகளிலே உள்ளத்தில் உள்ளத்தின் கண்ணே உள்ளத்தில் உள் இசைந்ததான அந்த மனதில் உள்ள பொருந்தி பொருந்தியதான அது ஏற்றுக்கொள்மையானால் ஏதொரு திட்டியாலும் இருமையாம் திருசியத்தை தீதரன் நீக்க முடியும் இந்த மூணு திருஷ்டிகளை ஏதாவது ஒன்று படிச்சுக்கணும் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டாக்க அந்த மூணுமே ஒரே கருத்து தான் செஞ்சாலும் ஞானத்துக்கு அது தான் எந்த கொள்ள வேண்டும் இனிமையாம் திருசியத்தை துரிதமாகிய காணப்படும் பொருள்களை தீதர நீக்கி சந்தைவிரதமில்லாமல் நீக்கிவிட்ட பிறகு நித்தம் நாள்தோறும் திருக்கு மாத்திரமாய் நின்ற காணப்படும் காண்கின்ற பொருள் மாத்திரமாக இருக்கின்ற பேதம் இல் பரம் எந்தவிதமான மாறுபாடும் இல்லாத பரம் மேலான அந்த பிரமானது பிரமத்தை உணர்ந்து இளபரோஷமாக தெரிந்து கொண்ட பிறகு பேட்டினை அடைய வேண்டும் அந்த முத்திப்பேரை பெற வேண்டும் ஆக மூன்று திட்டிகளில் எதையாவது பின்பற்றணும் அபியசிக்கணும் அப்படி அந்த முற்றிலை கிடைக்கும் சொல்லலாம் பரவிய திருட்டி மூன்றும் பரசிதா காசமான பிரம்மஞானத்தினுக்கு பேணிய வேணும் பிரிவில் பார்வையாகும் பிரிவில் ஆபதிட்டி தானே ஞானம் சேர உத்தம வேதுவாகும் வே சொடாமன் இல்லை ஐநூற்றி இந்த அத்தியாயத்தில் வாததிருஷ்டி மித்யாதிருஷ்டி பிரலாவதிஷ்டி என்று மூன்று பார்வைகளை அறிமுகப்படுத்துகிறார் இந்த மூன்று பார்வைகளை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த அத்தியனம் தான் ரெண்டு இல்லை என்று தெரிஞ்சுக்கிறது தான் அதில் படிக்கிரமம் வாததிருஷ்டி மித்யாதிருஷ்டி பிரலாபதிஷ்டி படிக்கிரமம் பாட்டில் மூணு திருஷ்டியில் பிரலாதிருஷ்டி தான் உயர்வுன்னு சொல்லி முடிக்கிறார் இந்த அத்தியாயம் தோட முடியுது நம்ம மூணு திருஷ்டியை கொஞ்சம் வழக்கம் சொல்லுங்க பார்ப்போம் யாராவது உன்னுடைய அகண்டமான உண்மையாம் சுவரூபந்தன்னை உன்னுடைய அனுபவத்தால் உற்று நீ ஏ உணர்ந்து பின்னம் ஜீவன் முத்தி பேரணும் இன்பம் பெற்று நின்னிலை நிறுவிகற்ப நிலைமையா நீ இருப்பாய் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ஐநூற்றி நாற்பத்தாறு ரெண்டு பாடல்களில் பிரம்மோபதேச உபசம்மாரம் அதாவது முடிக்கிறார்னு அர்த்தம் இதுவரைக்கும் உத்தியாசம் பண்ணிட்டு வந்து முடிக்கிறார் இந்த ரெண்டு பாட்டில் என்று சொல்வார் உன்னுடைய அகண்டமான உண்மையாம் சுரூபம் தன்னை உன்னுடைய ஏ சீசனே உனக்கு உரிமையானது அது அகண்டமான உண்மையாம் ஸ்வரூபந்தான் கண்டபாவனை போனால் தான் அகண்டபானம் வரும் அகண்ட பாவனை வரதுனால் ஒரு லேசம் இல்லை சரீரத்தில் நான் இல்லைன்னு புத்தியாக வருமா சரீரத்தை நான் அல்ல சரீரத்திலேயே வெகு திருத்தனாயும் அவஸ்தியை சாட்சியாமல் இருக்கிறது ஆத்மான்னு வரணும் அப்போ இதெல்லாம் ஒதுங்கி போகுது ஒதுங்கி போனதுனால என்ன இருக்குது ஆத்மானது எஞ்சி இருக்கிறது ஒரு பானம் உண்டானால் அந்த பாவனையும் அகண்டமாக இருக்கிறது பாவன் பின்னால் வரும் முதல்ல இதை சம்பாதிக்கணுமே கூட சின்ன பிரித்து பார்க்கணும் கூட சின்ன பிரித்து தனியாக நிறுத்தினா இல்லவா அகண்ட பாவனை வரும் அதை பிரிச்சே நிறுத்த முடியலையா தொம்பது நிச்சயத்தை மாணவர்கள் தற்பத்தி நிச்சயம் வரும் அதனால் தொம்பது லட்சியார்த்தம் முதல் இதுதான் அதுக்கு மற்றக்கோசம் விளச்சனம் பஞ்ச கோஷம் வேறாக இருக்கிறேன் அவஸ்தாத்திலே சாட்சி சாட்சியாக இருக்கிறேன் சரித்தை வைத்திருத்தன் சரித்துக்கு வெளிப்பட்டவனாக இருக்கு சரீத்தான் என்னுடைய உள்ள சரீரம் ஆத்மா இல்லை ஆத்மாவில் சரீரம் இருக்குது அப்படிங்கிற பாவனையெல்லாம் மாற்றி அமைச்சா அகண்ட பாவனைக்கு அப்புறம் வழி அப்புறமா அபியாசகாரம் பண்ணணும் தற்போது விசாரம் பண்ணணும் ஐஸ்வனுக்கு அதிட்டாளி செய்தேன்னா பிரம்மந்தான் நிச்சயம் பண்ணி அந்த அதிட்டா செய்து எனக்கு எடுத்து கூடத்து ஏகந்தான் ஒன்றுன்னு பார்க்கணும் அகண்ட வரத்துக்கு அப்படி அகண்டமான வறுமையானால் அப்படிங்கிறார் உன்னுடைய அகண்டமான உண்மையால் சுரூபந்தன் அத்தகைய சுரூபத்தை உன்னுடைய அனுபவத்தால் அனுபவம்னால் விசாரம் செய்து தீவிர விசாரம் பண்ண பிறகு அது மனசில் தங்கும் திடமாகும் அனுபவம்னா என்ன அர்த்தம் அழிந்து அறிதல் அர்த்தம் அழுத்தமாக தெரில்களை அனுபவம் பெறும் அனுபவத்தால் ஊற்று பொருந்தி நீயே உணர்ந்து அடுத்தவன் உணர்ந்து அவங்களுக்குனா லாபம் முன்ன சொன்னாரில்ல பசி நோய் எல்லாம் அவனுக்கே விளக்கம் வழியாக அடுத்தவனுக்கு தெரியுமா அப்படின்னா அதுபோல் நீயே உணர்ந்து பின்னமில் ஜீவன் முத்தி பேரினும் இன்பம் பெற்று ஜீவன் முத்தி பேருங்களே பின்னம் இல்லை ஜீவபெருமை ஏகத்துவம் ஓடசனுக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கிய பாவனை தான் இங்கே ஜீவன் முத்தின்னு பேர் அந்த ஏகத்துவ நிச்சயத்தை உறுதியாக சந்திவிரதமில்லாமல் பெற்று என்ன இன்பம் உண்டாகும் அப்போ சச்சிதானந்தம் நான் வெள்ளக்கட பிரமானந்தம் என்னுடைய வடிவந்தான் என்றெல்லாம் உண்டாகும் நின்டை நிறுவி கருப்ப நிலைமையாய் நீ இருப்பாய் உள்ளிடத்திலேயே அந்த விகரப்பில்லாமல் நாவரூவ பிரபஞ்சத்திலே தோற்றங்கள் எல்லாம் இல்லாமல் நிலைமையாயும் ஒரு நிலைமை எப்படி இருக்கு சச்சிதானந்தமாயும் நீ இருப்பாய் என்ன ஆனால் சச்சிதானந்த வடிவம் உண்மை சுரூபம் அந்த நிலையை இருக்கிறதுக்கு இது வரைக்கும் பண்ணது சுருக்கம் சொல்லியாச்சு நீ அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் பரமமாம் வேதாந்தத்தின் பரம சித்தாந்தமீதே பிரமமே ஜீவரியாவும் பிரமமே ஜெகமனைத்தும் பிரியனே பிரமமாக பிரிவரா விருத்தன் மோட்சம் சுருதியின் முடிவனைத்தும் சொன்னதீர் பிரமாணங்கான் ஐநூற்றி நாற்பத்தாறாவது இந்த பாட்டோட உத்தேசத்தை முடிக்கிறார் பரமமாம் வேதாந்தத்தின் வேதாந்தம் அது மிக மிக உயர்ந்தது அதே போல் முடிந்த நிலையை சொல்கிறது வேறு எந்த சாஸ்திரமும் கிடையாது அப்படிப்பட்ட உயர்ந்த வேதாந்தத்தின் பரம சித்தாந்தம் இது மேலான முடிவு சித்தாந்தம் பண்ணால் சித்தத்தின் முடிவுன்னு அர்த்தம் சித்தாந்தம்னா சைவத்துக்கே ஒரு இதுன்னு வச்சுக்க சொல்கிறாங்க பொது சொல்லுது சித்தம் சித்தம்னா மனசு சிந்தித்து முடிவு செய்கிறதுக்கு சித்தாந்தம் அந்த பண்ணால் அர்த்தம் சிந்தித்து முடிவு செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் அது சை சித்தாந்தம் இது வேதாந்த சித்தாந்தம்னு பேர் பரம சித்தாந்தம் ஏதே மேலான முடிவு சித்தத்தின் கண்ணே செய்யப்பட்ட முடிவு இது தான் பிரம்மே ஜீவர் யாவம் பிரம்மம் எங்கே இருக்கு ஜீவரனைத்தும் பிரம்மன் சர்வந்தான் அவரே பிரதிபங்கள் தான் பிரம்மே ஜெகம் அனைத்தும் பிரம்மந்தான் ஜெகமாக தோற்றுது மாயின் சாமர்த்தியத்தினால் பிரம்மத்தை ஜகமாக காட்டுது பாம்பையே பழுதாக காட்டுது மந்தாந்தகாரம் கணலையே ஜலமாக காட்டுது அந்த ஜலசக்தி கனல் இருக்கிற சக்தி இருக்கே அந்த சக்தி இப்படி காட்டுது மண்ணையே கடமாக காட்டுவது மண்ணில் கடசக்தி அதுபோல் பிரமத்தை பிரபஞ்சமாக காட்டுறது பிரம்மசக்தி பிரமே ஜெகமனைத்துவம் பிரியனே அன்பிற்குரிய சிசனே பிரமமாக பெரியவர வெறுத்தல் மோட்சம் அந்த பிரமே நான் குடசனே பிரம் பரமே கொடசன் என்று பிரிவில்லாமல் இருக்குது அதுதான் மோட்ச முத்தின்னு பெயரும் அதுதான் விடுபாடு மோட்சோனா என்ன விடுபாடு அர்த்தம் விட்டநிலைக்கு மோட்சவன் பெயரும் சுருதியின் முடிவு அனைத்தும் இதுதான் வேதாந்தத்தின் வேதத்தின் அந்த மத்தான் வேதாந்தத்தின் முடிவு இதுதான் அனைத்தும் சொன்னதில் பிரமாணங்கான் இதுதான் பிரமாணம் இது வரைக்கும் சொன்னதில்ல முடிந்த நிலை இதுதான் எதுக்கு மேலே கிடையாதுன்றார் இதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் தான் மனது ஒழுங்கும் இன்னொன்று இருக்குன்னு அங்கே போனால் ஆசைப்படுறோம் பகவான் கீதையில் பதினேழு அத்தியாயங்களில் சொல்லி முடித்தார் ஆமாம் நீ வந்து கடமை செய்யப்பா இப்படி எல்லாம் இருக்குது கர்மம் பக்தி இப்படி சொல்லி ஞானமும் சொல்லார் குணப்பாக கூட சொல்லி வர்றார் குணத்திரிகபாவகம் இதெல்லாம் சொல்லி பிடித்தார் கடிச்சி என்ன சொன்னார் பதினெட்டாவது தேர்த்துல இதுதான் முடிவு நீ சொ நம்மனா நம்ம பட்டில் போக அப்படின்ட்டார் கிடையாது தான் இது யாரும் கிடையாது அப்படின்னார் அப்போ தான் ஒத்துக்கிட்டேன் ஓ இது மேலே இல்லையா அப்போ சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா சுதர்மம் தேரதர்மம் செய்யப்படாது சுதர்மம் செஞ்சு கெடுதல் வந்தாலும் ஏற்றுக்கணும் பறந்து செஞ்சு நன்மை இருந்தாலும் பலன் இல்லை அப்படின்னா அப்போ எப்படி துன்பங்கள்லாம் இருக்கே நம்ம எப்படி உயர்த்துகிறது அதான் சொல்றார் அல்லா வினைதான் அழகாய் வரணும் செல்லார் பெரியோர் அப்பதான் அழகாய் வரணும் செல் செல்லார் பெரியோர் அவை செய்வதனில் தொல்லார் குழமைய தொடரும் தொழிலே பொல்லாவும் செயலே பொருளேன்னார் அல்லாவினே அழகாய் வரணும் நமக்கு சுதரமில்லா பரதமும் நமக்கு அனுகூலம் வந்தாலும் கூட அது நம்ம சுதரமே கஷ்டங்கள் வந்தாலும் அது ஏற்றுக்கணும் அது செஞ்சாகணும் அப்படிங்கிறார் செல்லார் பெரியோர் செய்வதெனில் தொல்லார் குழமையை தொடரும் தொழிலே பொல்லாவின் செயலே பொருளேன்னா உதாரணமாக கோயம்புத்தூருக்கு போகணும்னு ஒரு பிரயாணி போகிறான் கோயம்புத்தூர் வண்டியில் எக்கச்சக்கமான கூட்டம் ஏறும் முடியல தடுமாறம் எப்படிதான் ஏறதணும் சேலத்துக்கு போகிற வண்டி இருக்குது ஒரு கூட்டமே இல்லை சௌரிமா இருக்கு உக்காச்சுக்கலாமா எப்படி கூட்டமே இல்லை கூப்பிடுறான் வாங்க போகலாம் சேலம் போகலாம் படுத்துக்கிட்டே போகலாம் வாங்க அப்படிங்கிறான் சும்மா சும்மா சும்மா ஏற்றுக்கிறாஜான்னு சொல்லி கொஞ்சம் போகலாமா ஆ இப்போ என்ன செய்யணும் முண்டி அடிச்சு குழந்தை வழியே கிடையாது ஏஜா இப்போ கஷ்டப்பட்டு ஏறணுமான்னா அது சுதர்மம் அங்கே தான் போய் அது சும்மா ஏற்றிட்டு போகிறேன் சேர்த்துக்குங்கிறான் சும்மா வையா வண்டி சும்மா போகுது நீ ஏற்றி தான் போய்யா ஏறலாமா அதுபோல் அனுகூலமான பதார்த்தங்கள் பரதர்மத்தில் எவ்வளோ வந்தாலும் ஏற்றுக்கப்படாதுன்னு சொல்கிறேன் சுதர்மத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளோ ஏற்றுக்க தான் வேணும் அது பலரும் உண்டு கஷ்டப்பட்டு ஏறிட்டோம்னா தொத்திட்டு போனாலும் ஒவ்வொரு மாதிரி ஊர் நெருங்கி அப்படி சேர்ந்திருக்கா இல்லையா அப்படி போல சுதர்மன் சேர்ந்த திருப்தி மீண்டும் சொல்றார் இது பாவ புண்ணியங்கள் கலந்தான உலகத்தில் இருக்குன்னா சொல்றார் கனையறி புகையோட காண முற்படாமையே வினைகளும் குற்றம் தன்னை விட்டுலே அணையவன்றிதலாக அடுத்த காரியங்கள் நம்மை நினைவரும் நினைவரும் தர்மம் என்றே செய்கையே நீது எல்லாம் அப்படின்னா உதாரணம் சொல்றார் கண்ணை எறி புகையோடென்று காண முற்படாமையினாலே விறகு கொளுத்துரும் இல்லையா கண்ணெல்லாம் எரியுது என்ன இந்த வம்பு வேணாம்னாங்க அப்படி சமையல் அப்படி சாப்பிட எந்த கொ ஒரு குறைகளுக்கு தான் செய்யும் நமக்கு வேண்டிய நெருப்பு தான் நெருப்புனால் புகைதான் வருது அப்படி புகை என்ன பண்ணுறது இப்போது சப்தித்து கொண்டு எழக்கூடிய அந்த எரி இருக்கே எரிக்கு போனால் புகை வருதே புகையை கண்டு நம்ம எரியை நீக்கணும்னா நம்ம வாழ்க்கை இல்லை கன எரி புகையோடின்றி காண முற்படாமையாளே வினைகளுக்கு உற்றம் தண்ணி விட்டுறா புண்ணிய பாவங்கள் கர்மம் செஞ்சால் வந்தே தீரும் ஆதலாலே அணைய வேண்டிய எழுதலாக இது தள்ளத்தக்கதுன்னு கொல்ல விடாது என்ன சொல்கிறான் மா ம தாத்தா சொந்தக்காரன் அண்ணந்தவங்களும் கொல்லாம்தான் கேட்கணும் பாவம் வறுமையாக சத்திரிகளுக்கு சுதர்மம் எதிரியே கொள்ளணும் அது எவனாக இருந்தால் என்ன அப்படிங்கிற கருத்து இருக்குது அப்போ செய்யணுமா இல்லையா கணியறி பொய்வோடேன்றி காண உளுப்படாமையாலே வினைகிழங்கு உடலு தண்ணி விட்டுற ஆதலாலே அலைவர் எழுதலாகா ஆகாது அடுத்த காரியங்கள் தம்மை நினைவரும் தர்மமென்றே செய்கிற நீதி எல்லாம் அதனாலே பிராரத அனுசாரமாக சுதரம் எதுவோ அது செஞ்சே தீரணும் அப்படி செய்யலைன்னு சொன்னால் தான் பாவம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி போல் இங்கே கடமை நிமித்தமாக ஒவ்வொருவரும் அவர்களுடைய கடமை நிமித்தமாக செய்யும்போது தடைகள் கஷ்டங்கள் புகை மாதிரி கண் எரியும் மாதிரி கூட வரலாம் எதுக்கு வேண்டியது தான் புகை வந்து எரியும்போது அப்புறம் புகையெல்லாம் போயிடும் இப்போ கர்மம் செய்யும்போது புகை எல்லாம் அனுகூலம் வந்து அப்புறம் ஆரம்பத்தில் நல்ல காரியங்கள் செய்யும்போது எல்லாருக்குமே துக்கம்தான் உண்டாகும் அதன் தான் சுகம் வரும் கெட்ட காரியங்கள் செய்யப்படும் எல்லாருக்கும் சுகம் உண்டாகும் முடியல துக்கம் உண்டாகும் இதை தான் அஞ்ஞானிகள் விரும்புகிறது எடுத்துடனும் சுகம் வருது அதையும் செய்கிறாங்கண்ணா எந்த காரியம் பாருங்கள் முதல்ல சுகமாக உண்டாகும் கெட்ட காரியங்களில் பிறகுதான் துக்கம் உண்டாகும் நல்ல காரியம் பாருங்கள் முதல்ல சுகம் உண்டா உண்டாகாது துக்கம்தான் உண்டாகும் அப்புறம் சுகம் உண்டாகும் அப்போ ஜீவர்கள் விரும்புகிறது சுகம் தானே அப்போது முன்னால் அதை பிடிங்கினாங்கண்ணா அதை பிடிச்சிக்கிறாங்க அது பிடிச்சிக்கிட்டோம் என்ன ஆகுது துக்கத்துக்கு உண்டாது இதுதான் வாழ்க்கையில் பாவன் மக்கள் ஏமாறுறதுக்கு காரணம் அதுதான் ஆக இந்த அல்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு எவ்வளோ மகத்தான பாவங்கள் செய்கிறாங்க பாருங்கள் ம் பத்திரிகளை பாருங்களேன் அவங்க சின்ன சின்ன சுகத்துக்கு ஆசைப்பட்டு தானே பெரிய குற்றங்கள் செய்கிறாங்க பத்திரிகள் பெரும்பாலும் அதுதானே வருது போடலாம் அதான் போட முன்னால் பெரிய பெரிய எழுத்துக்கு போகிறது ஜனங்கள் கவர்ச்சதுதான் அப்போது இதனால் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் ஜீவச சுகம்தான் ஆனால் அந்த சுகமானது முதல்லே கிடச்சாதான் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படி முதல்ல கொஞ்சம் துக்கம் இருக்கு பின்னால் சுக வருமான அதை ஒத்துக்கறதில்லை அதுதான் காரணம் ஏன் நல்ல காரியங்கள் செய்யும்போது சுகம் இருக்குது துக்கம் இருக்குது பின்னால் சுகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியமும் திருந்து இன்னொரு காரியத்துக்கு போகும்போது ஒரு மாறுதல் ஏற்படும் அந்த மாறுதல் பழகிற வரைக்கும் மனசும் பழகணும் உடமும் பழகணும் அது துக்கம் வரும் அந்த துக்கம்தான் இருக்கக்கூடிய வேறு துணை கிடையாது கெட்டக்காரர்கள் செய்கிறதுக்கே பழையனக்க பழையின பழக்கம் தான் அது புது பழக்கமில்லாது ஆ சுகமா தோட்ட காரணம் தான் சுகமா தொடர்தல் தான் சுகம் புது பழக்கம் இல்லை பழைய பழக்கம் அது சகஜமாக வருதா சுகமா தோற்றுறது செவாது அது ஈடுபடுறான் அப்புறம் கடைசியில் பலனாக துக்க பலன் கொடுக்குது நான் துக்கப்படுறான் ஆடாடா இந்த வேலைக்கு எதுக்கு வந்தேன்னு தெரியலையே ஏமாந்தேன் ஏமாந்தேன் நான் சும்மாதான் இருந்தேன் அவனுக்கு எடுத்த வேலை அவன் பேச்சு கேட்டுக்கிட்டான் கேட்டேன் ஐயா மாடிக்கிட்டேன் ஐயா அப்படிங்கிறான் அப்புறம் உலகத்தில் நல்ல காரிகள் செய்யலை துக்கம் ஆரம்பத்தில் இருக்கிறதுனால கூட ஒரு மாறுதல் ஏற்படும் போது அந்த மனதுக்கும் உடம்புக்கும் புது பழக்கமானதுனால பழகிற வரையும் துக்கம் இருக்குதான் செய்யும் அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்குமே சைப்பிள் தேவை உண்டாகும் இல்லை உண்டாக அப்படி உண்டான பிறகு பாருங்க அப்புறம் பழகி போச்சு என்னக்கா அனாயசியமாக இருக்கும் உதாரணமாக சைக்கிள் வாட்டி பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்க விழுந்து ஏந்திரிச்சு காயம் பண்ணிக்கிறாங்கன்னு இல்லையா அது ரெண்டு சக்கரம் நாலு சக்கரம் அப்புறம் ஏன் பழகின பிறகு பாருங்க ரெண்டு பேர் எடுத்துகிட்டு போகிறானே ரெண்டு கழிச்சிடலாம் அவன் ஜம்மன் போகிறாங்க போட்டு அப்புறம் இது விட பண்ணுறான் அது எப்படி வரும் அப்படின்னா பழக்கம் அபியாசம் தான் காரணம் சரி ஆரம்பத்தை உலகத்தை விழுந்தான் விழுந்தோடனே காயமட்டின் சைக்கிள் ஏறது இல்லையான்னு சொன்னால் ஏறாமட்டால் என்னாச்சு அவசர காரத்தி போக முடியலையே எங்கேயும் போக முடியலையே சைக்கிள் இருக்குது சொந்த சைக்கிள் வாடகை சைக்கிள் கொடுக்க தேராக இருக்காங்க நண்பர்கள் சும்மா கூட கொடுக்குறேங்கிறாங்க ஓட்ட முடியாது இப்போ ஆரம்ப கட்டத்தை சகிச்சுக்கிட்டு இருந்தால் சமயத்துக்கு நம்ம அந்த காரியத்தை நடத்துறது சகமாக இருக்கேன் இல்லையா சொல்லுது அது எல்லா காரியிலையும் இப்படித்தேன் எல்லாம் எல்லாம் பார்த்துக்காண்டேன் ஆகவே இதுவரைக்கும் இத்தகைய பிரம்மோபதேசத்தை நிறுத்தின பிறகு அடுத்த பாட்டில் சிஷியனுடைய நிலை என்னான்னு விடத்தை குற என்னும் குறவன் வாக்கால் யாதமின் மறைமானத்தால் தன்னுடை மனம் தன்னால் தத்துவ மருந்து சீடன் விண்ணவிந்தியம் அடங்கி பேதமில் சமாதி பெற்று தன்னிலே அசரனாக தானொரு விடத்திருந்தான் இவருக்கும் பிரம்மோபதேஷம் பிரம்மத்தியானம் வந்தது அதற்கு பிறகு அனந்தனம் பிறகுன்னு சொல்கிறார் அதனால எப்படி இருக்குன்னு சொல்கிறார் இப்படியெல்லாம் கேட்ட பிறகு உத்தமாதிகாரி ஆனதுனாலே அவனுக்கு மனத்திலே ஒழுக்க ஏற்பட்டது ஒழுக்கை ஏற்பட்டதாலே என்னும் இப்படி குருநாதர் பிற செய்த பிறகு குறவன் வாக்கால் குருநாதருடைய உபதேசத்தால் ஏதமில் மறைமானத்தால் குர்நாதருடைய வாக்கில் நம்பிக்கை அவருடைய வாக்குக்கு மறுவாக்கு இல்லை என்ற நிச்சயம் இருக்குது அந்த அந்த கணத்துக்கு நீச்சருடைய அந்த கணத்துக்கு அதோடு ஏதமில் மறை மானத்தால் குருநாத எதை வச்ச சொல்கிறாரு வேதத்தை பற்றி தான் சொல்ல உபநேசத்துக்கள் வேதம் இதை பிரமாணம் தான் கொடுக்குறார் அவர் சொந்த கருத்து இல்லாது அதை பிரமாணமாக வைத்து கொண்டு இவருடைய வாக்குகள் விளக்கமாக சொல்கிறார் அதனால் வேத பிரமாணத்தாலும் குருநாதருடைய வாக்கினாலும் தன்னுடைய மரணம் தன்னாலும் அதன் என்ன செய்யணும் மரணம் விசாரம் பண்ணணும் பேதபாதக அபேத சாதக யுக்திகளாலே பிரமத்தை நிச்சயம் பரணும் இது மரணத்துக்கு இலக்கணம் அதன் பிறகு அனன்மாகார விருத்தின் விவதானம் என்றே ஆன்மாகார விருத்தியின் பிரபாகம் நீத்தியாசனம் நீத்தியாசனம் செய்யணும் நீத்தியாசன பரிபாக அவஸ்தையை செயற்கு சமாதி அதன் பிறகு நெருக்கல் சமாதி என்று படிக்கிறமங்கள் அப்படி போல இவன் மனம் தண்ணான்னு சொன்னால் நல்லா சேர்த்திக்கணும் தத்துவம் அறிந்து குடசினே பிரே குடச உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு சீடன் சிச்சனானவன் விண்ண விந்திய மடக்கி வேறு வேறாக இருக்கிற இந்திரியங்களை ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் வாயுக்கள் கூட செய்கிற தத்துவங்கள் எல்லாத்தையும் அடக்கிறார் பேதமில் சமாதி பெற்று வேறு வேறாக இருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் போய் நான் பிரம்மசுரபன் என்ற ஒரே எண்ணந்தான் உண்டானது தன்னிலே அச்சலமாக தன் உண்மை மனமானது சிறிது கூட சரலம் இல்லாத நிலை பெற்று தான் அந்த சிஷியனானவன் ஒரு இடத்து இருந்தான் ஒரு இடத்துல போய் சமாதியில் அப்படியே கூடியிருக்கான் செமாக்குடி பிசி பார்த்திங்களா அப்படி தான் யார் தீவிரதலை அதிகாரி சாதாரண மந்த அதிகாரி வருமா முன் ஜென்மங்கள்ல அபியாசம் செஞ்சு செஞ்சு இது கொஞ்சம் குறை இத யோக பிரஷ்டன் பேர் பார்த்து சொல்லுவார் அப்புறம் யோக நிஷ்டன் ஆகிறான் யோக பிரஷ்டனானவன் விட்டு தொடர்றான்னு சொல்லப்படுது என்னென்னு தொடர முடியுமா பெயிலாகிட்டான் பத்தாவதுல பன்னெண்டாவதுல மீண்டும் அந்த விட்டு பாடத்தை படித்து எழுதலாம்லவா எழுத பாஸ் அப்படி போகல ஒவ்வொரு சாதகர்கள் மூச்சுக்கள் மூணு ஜென்மங்களை அபியாசம் செஞ்ச பிறகு பாக்கி இருந்தால் அந்த ஜென்மத்தில் அடையலாம்னு ஒரு சொல்ல கொடுக்கப்படுகிற விட்டுட தொடரலாம் என்று அதனால தான் அவனுக்கு ஒரு பூமி ரெண்டு பூமி ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம் தான் ஒத்தெல்லாம் பண்ண அதிகமாக கிடையாது ஆகவே இவன் அப்படி சமாதி பெற்றான் தீவிரவாத அதிகாரினுக்கு ஒரு சாஸ்திரங்கள் எல்லாம் தீவிர அதிகாரிக்கு தான் பேசுகிறது அவனுக்கு பேசுகிறது தான் இவனுக்கு மற்ற மற்றவனுக்கெல்லாம் பொருந்த பொருத்தி வைக்கிறது தான் மந்தன் மத்தியமன் தீவிரன் தீவிரதரன் சொல்லக்கூடிய நாலு அதிகாரிகளை தீவிரத அதிகாரி தான் சாத்திரமே அவனு சொல்லப்படுறதில்லை மற்றவர்கள் ஏற்றுக்க வேண்டும் தான் அவங்க எவ்வளோ இறக்கக்கூடிய அவளை இறைகிச்சிக்கலாம் ஏது சொருபம் காரியாவதி நிலைகள் ஏது வரைக்காக சாலை வந்திருக்கணும் அப்படி தான் மந்த அர்த்தம் அவர் வரலன்னா அதிகாரி இல்லை மந்த அதிகாரே ஆகவே அந்த நிலையில் வந்தவன் தீவிரை அதிகாரிப்பானே அந்த ஜென்மத்திலேயே ஞானம் உண்டு இல்லைன்னா அடுத்த ஒன்று ரெண்டு ஜென்மங்களை அடையலான்னு சொல்லப்பட்டிருக்கு கைலத்தில் அதிசன் உடைய நிலையை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிற தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்ச தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் கூடத்தன் பிரமென்னும் நெஞ்சமும் நடுவியொன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் அப்படிங்கிற குரு வாக்கியம் சாஸ்திர வாக்கியம் இல்லை நம்பிக்கைனால தஞ்சமாக குருன்னு சொன்ன சத்து வழி தப்பாமல் பஞ்சகோஷமும் கடந்து அண்ணமய பிராணமய மனமய விஞ்ஞானமயம் ஆனந்தம் சொல்லக்கூடிய பஞ்ச மறைப்புகள் ஐந்து மறைப்புகள் வந்து நீங்கினவனாய் பாளையும் தெளி நீங்கின பால் ஒன்றும் தெரியலையே சூன்யம் இருக்கேங்கிறத அதையும் எடுத்து உள்ளில் கொஞ்சமாக இருப்பு நான் கூடஸன் என்பது கொஞ்சம் இருப்புன்னு அர்த்தம் கூடசன்கிற பாவனை வரும்போது அது இன்னும் முழுமை பெறலை கூடசன் அதாவது கொஞ்சமாக இருப்பும் விட்டு அதன் பிறகு கூடசனே பெற பெறமே கோடசன் உண்டாகிறது கூடசன் பெறமென்னும் அந்த உருத்திற்கு அகண்டாக ஆர்வத்தேன் பேர் அதுவும் போகணும் நெஞ்ச முன் அழுவி ஒன்றாய் என்ற போணத்தை கண்டான் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட நிலையை சிசன் அடைந்தான் என்று அறிமுகப்படுத்துகிறார் அளிமகன் எடும்போதே இவ்வாறானவின் மனது மேல வெளியில் வந்திட உணர்ந்தான் விமல கண்டான் துளிவழி சுரிய பாதம் தொழுதி விழுந்து சொல்வான் குளிர்முக சுவாமி கேட்டு கும்பிட்டு நின்று கும்பிட்டு நின்று சொன்னான் என்ன அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்த பிறகு அவர் வரி வரனா அதே கொஞ்சம் சிஷியர் வெளி வரான்னு சொல்லார் பின்னா அடுத்த பாடல் சொல்ல போகிறார் ஆகவே இத்தகைய ஒரு பிரம்மோபதேசம் பெற்றுக்கொண்ட சிஷியனுடைய நிலையை இதில் காட்டி அவர் வெளிமுகமான பிறகு அவருடைய அனுபவத்தையே சொல்கிற பாடல்கள் தான் இனிமேல் வரப்போகுது அது வித்யானந்தன் பேர் கையெழுத்து பதினேழு பாட்டில் சொல்கிறார் இதில் நாற்பது பாட்டுக்கு மேலே வருது நாற்பது நாற்பத்தஞ்சு பாட்டு அவருடைய அனுபவம் அத்தகைய அனுபவம் எவ்வளோன்னா சொல்லலாம் எவ்வளோ சொன்னாலும் பொருந்தும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறார் சாஸ்திரங்களில் இந்த வா சிறிது காலம் ஏகமாம்பரமத்தின்கண் தொந்தமிழ் சமாதி தன்னை துகளிலாமணத்தார் பெற்று பிந்திய நிட்டை விட்டு பிரிந்திபேர் இன்பத்தோடே அந்தமில்லாதில் அனுபவம் அறையலுற்றான் இப்போது இதிலிருந்து அதாவது நான் ஐநூற்றி நாற்பத்தெட்டு பாடல் முதல் ஐநூற்றி எண்பத்தாறு பாடல் வரைக்கும் அவனுடைய அனுபவம் சொல்வதுதான் இது முதல் பாட்டி இந்தவா சிறிது காலம் ஏகவாம் பிரமத்தின்கண் இந்த படிக்கு சிறிது காலம் பிரமத்தின் சுரூபத்திலே துவந்தமில் சமாதி தன்னை எந்த விதமான இல்லாமல் சமாதியை துகளிலா மனத்தால் பெற்றியும் துகள் துக்கம் அதாவது என்ன குற்றம் குற்றம் சந்தேக புரிதம் குற்றம் சந்தை இருந்தால் குற்றம் இல்லைன்னா குற்றம் இல்லை சந்தேகம் வந்தது அது காரியம் நடக்க செம்மா கூடாது ஆனால் சந்தேக ரெண்டுமே இல்லை மனத்தால் பெற்றும் பிந்தி அந்நிட்டு விட்டு சில காலம் இருந்த பிறகு அதை விட்டு பிரிஞ்சு பேரின்பத்தோடு வெளியே வரும்போது ஆனந்தமாக இருக்குது சுலுத்திக்கிட்டு வெளியே போகும்போது எப்படி ஆனந்தமாக இருக்கோ அப்படி போல் அங்கே ஒன்றும் தெரியவில்லைங்கிற உணர்வோடு வருது இங்கே தெரிந்து தெரிஞ்சு விட்டேன் தெரிந்து கொண்டேங்கிற உணர்வோ வருது இந்த வித்தியாசம் அந்தமில்லாத தண்ணில் எல்லையே இல்லாத தன்னிடத்தில் ஆத்மா அனுபவம் அறையில் விட்டுறான் அந்த அனுபவத்தை பற்றி இனி அடுத்த வரும் பாலத்தில் சொல்லி அருணர் சொல்கிறார் சிறிது காலம் அங்குறார் இது நாலாம் நிலை அநேக காலமும் இருக்கலாம் வருஷகாரங்களும் இருக்கலாம் பிரகலாதன் ஐயாறு வருஷத்துக்காக ஆட்சி சொல்லப்படும் ஐயாறு வருஷத்துக்கான பிரச்சனை சமாதை அதனால் ராமகிருஷ்ணன் ஆறு ஆறு மாதத்துக்கு தான் சொல்லப்படுது ஒடுக்கத்தை ஒ ஒ அதிகமாக இருந்த நாலு படம் இருப்பாங்க அப்படியே விஜயம்து வந்து ஏழாம் பொம்மின் பேர் வெளியே வந்தது எப்போ வந்தாலும் விவகாரம் செஞ்சா நாலு விவகாரம் இல்லை கொஞ்சம் ஒடுக்கம் இருந்து அஞ்சு ரொம்ப ஒடுக்கம் இருந்து ஆறு இது கணக்கு ரொம்ப சொல்லப்படுது தேவர்கள் சண்டை மூட்டம் அப்படி பாடுறாரு ஐயாயிரம் வருஷம் வருதுல அப்புறம் நாலாம் வந்துட்டான் பாரு பிரகலாதன் நாலாம் விதியாக பிறோம் விவகாரம் பண்ண ஆளு தான் ஜனகராஜா ஒரு முர்த்தே இருந்தார் அப்புறம் ஆளுக்கு வந்துட்டார் இவர் இருந்தார் சீத்தவேசன் சமாதி போன பிறகு அந்த அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு இல்லை கும்பமணி அப்புறம் கொஞ்சம் காலம் கழிஞ்சா வருது அப்புறம் எழுந்த பிறகு இவாக இருந்தால் பிறகு எட்டாவது வருஷம் ஆட்சி பண்ணலான்னு சொல்லப்படுது என்ன மயன்காரி சாமர்த்தியம் ஞானமடைந்தாலும் கூட அந்த பழைய பிரார்த்தமானது பலன் கொடுத்தியே தீரும் அந்த பிரார்த்த பண்ணதை அனுபவிச்சு தான் ஆகணும் காரும் வழி ஆகவே இவன் இந்த சிச்சியனுடைய நிலைய விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறார் என்பதை பண்ணால் தான் ஜீரணமாகும் ஜீரணம் ஆகுமா சாப்பாடு ஆகாது ஏற்கனவே உடம்புல ரத்தமெல்லாம் இருக்குல்ல அது ரத்தத்துலேருந்து அமிர்தம் தாரையாக ஒழுங்கும்னு சொல்லுவாங்க அதுலேருந்து ஒழுகுமா அது ஒரு சொட்டு இருந்தால் கூட போதுமா அது சைரம் ஸ்திதி உண்டாகுமா வேறு காற்று ஓடுறது தானே அதுதான வேணும் அப்படி ஒரு பிரதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் மயின் சாமர்த்தியம் இருந்தால் எப்படி இருக்கு அப்படினாலும் உடம்புடல அப்படி இருக்குது இந்த சைடில் அப்படி அந்த சைடு அப்படியே அமைப்பு ஐயா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தெரிய பேணிலான இருந்ததாலே பிரிசை பொந்தியும் போய் பிரவீர்த்தியாவும் நீங்கி உருவிது உருவிதன் என்றொன்று இனர் இளையன் யான் ஒருமையாமை சுகத்திற்குற்றவோர் கரையும் காணேன் இவை சொல்லாமல் ஐநூற்றி நாற்பத்தி பாட்டு முன் பாடல்ல சமாத நிலையிலிருந்து வந்த சிசிய நாயனவன் தன்னுடைய அனுபவித்து சொன்னதாக சொல்ல அமைச்சிருக்கார் அது அந்த பாடலை வைத்துக்கொண்டால் இனி வரிசையாக சொல்லக்கூடிய பாடல்கள் அனுபவம் இப்படி சாஸ்திரங்களில் அவருடைய அனுபவம் சொல்கிறது இது வித்யானந்தம்னு பேர் அதுக்கு வித்யினால் ஆனந்தம் அப்படி சொல்லும்போது அவர்களும் மன ஒழுக்கம் ஏற்படுது ஒழுக்கத்தின் காரணம் வரக்கூடிய ஆனந்தம் வித்யானந்தம்னு பேர் ஆகவே அதை சொல்கிறார் பிரம்மசி வைக்கியத்தை பேணி இந்த பிரம்ம ஜீவ ஐக்கியம் ஜீவ பிரம்ம ஏகத்வம் என்று சொல்கிறது உண்டு பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியத்துவம் இது கிட்டாது லட்சணாவத்தினால கிட்டதுன்னு வேதாந்த நமக்கு அறிவுறுத்துது சக்திவர்த்தி கெட்டாது லட்சணாவை கெட்டும் அப்படி பிரம்ம ஜீவர்களுக்கு ஐக்கியம் என்று சொல்லப்பட்டதை பேணி உள்ளத்தின் கண்ணே விசாரித்து வளர்த்து கொண்டு செய்ததுனாலே நான் அறிந்தேன் அப்படிப்பட்ட அடுத்த காரணத்தினாலே பிரிவு செய் புந்தியும் போய் இப்போது அநேகமென்ற புத்தி போயிடுச்சு வேத புத்தி நானா அந்த உலகம் நானாக விதமாக இருக்கிறதுன்னு போயிடுச்சு பிரவர்த்தி யாவும் நீங்கி அதன் காரணமாக பிரவர்த்தி இருந்ததும் இல்லை யோகாரங்கள் அதெல்லாம் போயிடுச்சு உருவு எது உரு இது அன்று என்று ஒன்றையும் உணர்கிறேன் யான் இது வடிவம் இது வடிவம் இல்லை இது நாமம் இது ரூபம் என்னி பொண்ணும் உணர்றது இல்லாது எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாம் எங்கே போயிடுச்சோ ஒருமையாம் ஈ சுகத்திற்கு கரையும் காணேன் இப்படி பார்க்கறதுனாலே எனக்கு ஏகமாக பார்க்கறதுனாலே மன அமைதி ஏற்படுகிறது அது மன அமைதிக்கு பிறகு வரக்கூடிய ஆனந்தம் இருக்கே அது கண்டா கண்டதில்லாத ஆனந்தம் அப்படிப்பட்ட ஆனந்தம் வித்யானந்தன் பேர் வித்தியானந்தத்துடைய மகிமை அளவில் கிடையாது இந்த வித்தியாநாதவா இந்த மாதிரி மன ஒழுக்கிய போட்டு ஆனது வருகிறது அதனால் வித்தியானந்து பேர் அப்படிப்பட்ட ஒரு நிலை வர்றது வந்து அது அந்த நிரந்தரம் காரணத்தை அபியாசம் பண்ணி வந்தது வழியாக மந்திரத்தினால் தந்திரத்தில் வந்ததில்ல இதெல்லாம் பொருள் கொடுத்து வாங்க முடியாது அதனால விசாரம் பண்ணி பிரம்மசி வைக்கத்தை பேணி என்ன அது விசாரம் பண்ணி இல்லை வெளி கால நேரத்தில் அபியாசம் பண்ணி வந்த ஒரு வித்தை உலகத்தில் வித்தியானந்தம் உண்டு லக் வித்தியானந்தம் அது இது ஆன்மீக வித்தியானந்தம் லௌ வித்தியானந்தம் அப்படித்தான் சில பாடல்கள் பா பாடிக்கும் போது சுகம் வருது இல்லை அப்போ அது மனம் ஒருமைப்பாடுதா வேறே அப்போ சில பேர்கள் பேசுகிறாங்க இறுதியாக படிக்கிறாங்க அப்போ மன சந்தோஷம் வருது அப்போ அந்த ஒழுக்கம்தான் திரும்பிய சுரூபானந்த விமலமாம் சுதையினாலே நிரம்பிய பிரமமாகும் நிர்மல வாரிதண்ணின் பரம்பிய மகிமை தன்னை பகிர்ந்திட வாக்கினாலும் தெரிஞ்சிட மனதினாலும் திறமையை அடைந்தோர் இல்லை முன்னூ ஐநூற்றி ஐம்பதாவது பாட்டு இந்த வித்தியானத்தின் மகிமை மீண்டும் சொல்கிறார் விரும்பிய சுரூபானந்த விமலமாம் சுதையினாலே நாம் இதை விரும்பியிருக்கோம் இந்த ஆனந்தத்தை அடையணும் என்று விரும்பணும் அதனால் அத்வைதி ஆனந்தம் உண்டாச்சு அது உண்டான காரணத்தினால்தான் விமலமாம் சுதை வந்தது குற்றமற்ற அமிர்தம் தேவாமிர்தம் எழு கண்டுபிடிச்சாங்களோ அந்த காலம் பார்க்கறது கலைஞ்சி அது என்னன்னா தோள தான் பார்க்காத அது ஒரு காலத்தில் அவள் சுட்சி வீரம் அது ஒரு காலம்தான் அவ்வளோதான் ஆனால் இது அப்படி இல்லை இது அஞ்ஞானத்தையே போக்குது அது தோள சேர்த்தே போது அஞ்ஞானத்தை போக்குறது இல்லை தோளசேரி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அஞ்ஞானம் போச்சுன்னாக்கா சுகம்தான் அஞ்ஞானம் போக தோள சீர் துக்கம்தான் அப்போ என்ன நீட காலம் இருந்துக்கிறதுனால என்ன விளக்கம் இல்லாத துக்கம்தான் வரும் அதனால் அது ஒரு விதத்தில் தற்காலிகமாக சோமே வழியாக நிரந்தரம் கொடுக்க இது இரந்தர சோகம் கொடுக்குது விரும்பிய சுரூபானந்த இமலமாம் சுதையினாலே உற்றமட்ட அமிர்தத்தினாலே நிரம்பிய பிரமமாகும் நிர்மலா வாரிதண்ணின் பிரம்மம் எப்படி இருக்குது சமுத்திரம் மாதிரி நிர்மல சமுத்திரம் இது அழுக்கெல்லாம் இருக்கும் குப்பை கோலம் எல்லாம் இருக்கும் இது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட சமுத்திரத்தின் பரம்பிய மகிமைதன்னை பகிர்ந்திட வாக்கினாலும் விஸ்தாரமாக இருக்கின்ற மகிமருக்கு அதை சொல்லலாம்னு சொன்னால் வாக்கு கெட்டில் அது மட்டுமா தெரிஞ்சிட மனதினாலும் அதை விரிவாக தெரிஞ்சுக்கொள்ள மனதுக்கும் ஆற்றல் பத்தாது திறமையை அடைந்தவரில்லை உலகத்தில் யாருமே கிடையாது அவ்வளவு மகிமை உள்ளது அது என்ன அவ்வளோ மகிம் இருக்கு அப்படின்னா தத்வானம் வந்த பிறகு நாலு பயன்கள் உள்ளாங்கன்னு சொல்லப்படுது என்ன நாலு பையன் சொல்லுங்க நாலு பயன்கள் வந்ததுனால வேறு பயனை அடைவெடி தேவையில்லை அதான் காரணம் என்ன துக்காபாவம் இவ்வளவு துக்கம் பரலோ துக்கம் என்று ரெண்டு பேருக்கு இல்லை ரெண்டும் போச்சு எவ்வளோகத்தில் புண்ணியம் செஞ்சுதான் சுகமாக இருக்கலாமே முன் ஜென்மையில் பார்த்து செஞ்சுட்டோமே ரெண்டு துக்கம் இருக்குது புண்ணியம் செய்யணும் என்ற ஒரு இயக்கம் இருக்குது அது போச்சு இந்துலோகத்துக்கு பரலோகத்துக்கு செத்த பிறகு நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தாலும் சுகமாக இருக்கலாம் தேவலோகத்துக்கு போகலாம் செய்யாம ஏமாத்துவிட்டோம் இது வரைக்கும் இனி செஞ்சாலும் பத்தாதே என்று இந்த இயக்கம் இந்த சத்யானந்த பிறகு அது போயிடுது எதனால் போகுதுன்னு சொன்னால் யுகலோகமும் பரவலோகம் சொல்லக்கூடிய மித்தியா போச்சு மித்தியா போனது மட்டுமல்ல அவன் என்று நிச்சயம் பண்ண பிறகு அவனால் கார் விறுத்தினாலே அவரெண்டாம் மங்கம் பிறகு நான் எங்கே நிறைந்தவன் பிராப்தத்தின் பிராப்தி அடைஞ்சு அடையும் அடைஞ்ச காரணத்தினாலே எங்கும் போகிறதில்ல வரதில்லை பிறப்பு கிடையாது பரிசின்ன புத்தி போயிடுச்சு அவர் சின்ன புத்தி வந்துடுச்சு ஆனால் நான் பிறந்தேன் இறந்தேன் என்கிறதெல்லாம் போயிடுச்சு பிறந்தது உண்டானாலன்றோ பிறகு சாவதானுண்டாம் பிறந்ததே இல்லை என்னும் பிரானே பிறந்தது நானே என்றாக பிரமான் அந்த நானே பிறந்ததும் இறந்ததட்டு பிரானே நானே என்னார் கைவிளியத்தில் வித்யானந்தம் தான் அதனால் அந்த பாவனை வந்துடுது அக்கான சைஷானபிரமாவாகிய நான் எங்கே போகுது யார் விதத்தில் பிறக்கிறது யார் எந்த குழந்தையாக வளர்கிறது எனக்கு எந்த தைரியம் கிடைக்க போகுது அந்த நடத்துவந்தான் துக்க நிவர்த்தி காரணம் இவ்வளவு துக்கம் பரலோக துக்க காரணம் கிருத கிருத்தியன் இப்போ இந்த நிச்சயம் வந்தபோது செய்தன செய்து முடித்தவன் எது செய்யணும் இவ்வளோ கிருத்தியங்கள் உழவு தொழவு வரைவு வாணிபம் வித்ய சிற்பம்னு சொல்லக்கூடிய அறுவை தொழில்களோ ஏதாவது ஒன்றும் இல்லை எல்லாமோ பரலோகத்துக்குரிய யஜ்யம் தவம் தானம் விரதம் சீலம் உபாசனை என்று சொல்லக்கூடிய தொழில்களோ இதெல்லாம் செய்யணும் ஆசை என்ன இருக்குது வருமா போச்சு போச்சு அதனால் கிருத கிருத்தியன் செய்து முடித்தவன் எனக்கு திருப்தியிருக்கு அப்புறம் சர்வகாமப்தி எல்லா பொருள்களும் அடைந்த நிலை வந்துவிட்டது அஞ்சா காலத்தில் ஒரு சில பொருள்கள் கிடைக்கும் மற்றெல்லாம் கிடைக்காது அது சில்லரை காமாற்றுவது இது சர்வகாமபர்த்தி அது சில சில்லரே காமாத்தி இது அப்படி இல்லை ஈரோடு பதினாலும் பதினாலு லோகங்களும் கிடைத்தா பானேன் ஈரோடு பதினாலு லோகங்கள் என்ன மித்தியாக போனதுனால அது வந்தால் என்ன போலாம் என்ன வெறும் தோஷம் சொப்பனத்தில் சொர்க்கத்துக்கு போய்ட்டு வந்ததாக சொப்பனம் கண்டோம் அப்போ இருக்கா சொப்பனத்தில் சொர்க்கம் சொர்க்கம் இருக்கா இல்லை நரகத்தை தான் போட்டு வரணும் நரகம் இருக்கா அதுவும் கிடையாது அது பாவனை அது எழுத்துவம் அதனால சர்வகா எல்லாம் சக்கரவர்த்தி முதல் பிரம்மதேவன் வரைக்கும் பதினாலு வகை விஷயானந்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன அந்த விஷயானங்கள் எதனால் வந்தது எல்லாம் மனவளுக்குந்தான் காரணம் வாய்ந்த பதார்த்தம்தான் நான் அதைக்கு எல்லோரும் அதிர்ஷ்டான சேதமாகிய அந்த பதார்த்தத்தையே விரும்பி அடைஞ்ச பிறகு அப்புறம் எதை அழ எதை அடையின அப்புறம் காமாப்தி காம வைக்கணும் காம வைக்கணும் விஷயம் ஆசை வைக்கணும் அது அது சேர்ந்தாச்சே அதனால் சர்வகாமாப்தி பிராத்தியத்தின் பிராபியம் அடைந்தேன் நடைவுதான் கண்டசாமியின் நியாயம் பத்தாம் அவன் காணாமல் போகவில்லை கிடைக்கவில்லை நகை பத்தாம் பவன் ஆற்று அடிச்சிக்கிட்டு போகவும் இல்லை அவன் மீந்தி வரவும் இல்லை இப்படி என்ன எது மறந்து நியாயப்படுத்திக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்த பிறகு எதை அடைந்தோம் எதையும் அடையில எது விடலை மறந்தான் மறைப்பை நீக்கி கொண்டோம் அதை ஆவரணும் ஆவண பங்கம் ஆயிடுச்சு அப்படி இருக்கிறதுனால இந்த நாலு பயன்கள் வந்த பிறகு அந்த மனதுக்கு எங்கேயாவது போய் சஞ்சலம் ஒரு வாய்ப்பே இல்லை எங்கே போக சொல்லுங்க விரும்பிய ஸ்வரூபானந்த விமலமாம் சுதையினாலே நிரம்பிய பரவமாக நிர்மலா வாரிதனில் பரம்பிய மகிமை தன்னை பகிர்ந்திட வாக்கினாலும் தெரிஞ்சிட மனதினாலும் திறமையை அடைந்தோர் இல்லை மனதும் வாக்கும் பார்த்தால் என்னுடைய மகிமை சொல்றதுக்கு பிரமானந்தம் ஆகிய சிந்து வெண்ணின் விந்துவின் இதுதான் வேழ்ந்தவென்றன் புந்தியும் மதிக்கரைந்த புற நுகமாகிற்று ஐநூற்றி ஐம்பத்தொன்னாது பாட்டு சிந்துவில் ஆளாங்கட்டி சேர்ந்து அதில் கரைவதே போல் திஷ்டான் கொடுக்குறார் சிந்துன்னா சமுத்திரம் சமுத்திரம் ஆளாங்கட்டி பனிக்கட்டி அது விழுந்து என்ன கரையுமா அப்படியே இருக்குமா கல்யாணம் அப்படியே இருக்கும் க பனிக்கட்டி இருக்குமா தண்ணி ஆகிடுது அப்படி அந்தமில் பிரமானந்தமாகிய சிந்துதனில் முடிவில்லாத அந்தமில்லாத பிரமானந்தம் என்று சொல்லக்கூடிய சமுதிரத்தில் விந்துவின் லேசா லேசம் அலேசம் மீது மீதுதான் வீழ்ந்தது என்றான் வீழ்ந்தது வீழ்ந்ததால் வீழ்ந்த என்றன் அதாவது விந்துவென் அப்படின்னா இந்த மனமானது ஒரு துளி ஒரு அணு மாதிரி இருக்குது மனதுக்கு அன்னொன்னே பேருண்டு இது போய் அந்த பிரம்மானந்தமாகிய சிந்தையில் வீழ்ந்து போச்சு வீழ்ந்து போன எண்ணெய் எப்படி இருக்கும் என்றன் புந்தியும் அதில் கரைந்தது அதனால் என் புந்தி போச்சு அதனால் என்னாச்சு பூர்ண சுகம் ஆகிடுச்சேன் சுகத்தை அடைஞ்சிருக்கிறேன் குறைந்த சுகம் கிடையவே கிடையாது பூர்ணத்து சுகம்தான் குறைந்தபோல் அடைஞ்சா குறைஞ்சான் அதனால ஆளாங்கட்டியானது சமுதிரத்தில் விழுந்தே அப்படி கரையது போல இந்த மனமானது பிரம்ம தோலத்தில் கரைஞ்சி போயிட்டதுன்னு சொல்லலாம் பங்குரா பங்குரா வென்று கண்ட பார்முத ஜனைத்தும் இங்குத்தான் எவ்வளவேனும் இல்லை இது என்னிய நீம் எங்குத்தான் ஏகலாய்த்தோ யாதெனால் நீக்கலாய்த்தோ எங்குத்தான் லீனமாய்த்தோ இதுதான் எண்ணிய எண்ணீம் பங்கு உற என்று கண்ட பார்முதல் ஜகமனைத்துவார் பங்குன்ன பிரிவுகள் பல பிரிவுகளாக இருந்து பார்த்துக்கொண்டிருந்த உலகமானது பார்முதல் பூ முதலாகின்ற புலோ முதல் எல்லா உலகங்களும் அனைத்தும் ஈரல் பதினாலு லோகங்களும் இங்குத்தான் எவ்வளவோனும் இல்லை இப்போ விசாரணை பண்ணி பார்த்தா திருகுட கிடையாது திருகுற கிடையாதுன்னு சொன்னால் சத்தியமாக இல்லைன்னு சாஸ்திர வருமானத்தினாலே சத்தியம் என்ற புத்தி இருந்தது இது வரைக்கும் இப்போ அதே சாஸ்திரம் தான் அதே வேதா வேதத்தில் உள்ள அந்த பாகம் அந்தம் என்று சொல்லக்கூடிய கடைசி பாகத்தில் சொல்லப்பட்ட ஞானகாண்டம் இருக்கு அது மித்தியன்னு சொல்லுது அந்த நிச்சயம் செய்த பிறகு மித்யாத்த பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன சோபாதிப்படாது ஞானநாடம் இந்த மாய எங்கேயும் போகிறது இல்லை வந்து போடி போகாது ஞானம் வராதனால ஒட்டிக்க மாட்டாது அது ஒட்டுறதுமில்ல ஓடுறதுமில்ல ஒரு தோற்றம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சமாதியில் சொலுத்தியில் அது பரணாமடையிறதில்லை அவ்வளோதான வழியாக அங்கேயும் போகிறதில்லை அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கிறதுனால வித்தியாசம் தெரியறதில்லை எதுக்கு ஆத்மாவுக்கு பிரிவினை எடுத்தாலும் தெரியும் விதை இருக்குது விதையில செடி உள்ளே தான் இருக்கு தெரியுமா தெரியாது ஒரு மூட்டை இருக்குது மூட்டைக்குள்ளே சாமானெல்லாம் அடக்கி வச்சுருக்கோம் எந்த சாமானும் தெரியுமா மூட்டை கூட கட்டியாச்சு மூட்டைகளுக்கு தெரியுது இல்லை அப்படி போகல சுழித்த வசதியில் அஞ்ஞானம் இருக்குன்னு தெரியுதா இல்லை ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறோம்ல அது ஒன்றும் தெரியல தான் அஞ்ஞானம் அதான் மாஜை அதான் மனம் ஒடுக்கும் அங்கே மனசெல்லாம் அடங்கி போச்சதில்லை அஞ்சானம் கூடிய மனம் ஒடிக்கிறோம் பழசா சரக்கல்லாக வாங்கி ஒரு மூட்டையாக கட்டி அஞ்ஞான ஒன்று கொள்ளக்கூடிய மூ மூட்டை போட்டாச்சு போட்டதுனால அதையும் சாக்கி பார்க்குது ஆனாலும் அதனாலே ஆத்மாவுக்கு ஒன்றும் கெடுதல்லை யாராவது உழுதியில் அஞ்ஞானம் ஒன்று தோட்டிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்கினேன்னு சொல்கிறாங்களா அஞ்ஞான தோறினாலும் கஷ்டம் ஒன்றும் தெரியக்கிடாது அது உதாசீனமாக தோற்றம் ஒன்று அதே மாதிரி சமாதியில் அப்படித்தான் ஞானிகளுக்கு அந்த தோட்டம் கூட இல்லை அவங்களுக்கு தோட்டம் இல்லைன்னு என்ன அர்த்தம் அது சுருங்கி போச்சுன்னு அர்த்தம் எங்கேயும் போகிறதும் இல்லை அது அது சுருங்கி போச்சு அதனுடைய இது கொஞ்சம் தோளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சுருங்கி போச்சு சுருமான தெரியுமா சுரி அப்புறம் ஜாக்கிரத அவசைக்கு வந்தபோது அந்த மனது வெளியே வந்துடுது இல்லை இதாக தியானம் சொல்கிறது அப்புறம் இல்லைன்னு முடியுமா சமாதி அவஸ்தையில் முற்றிலும் நாசமடைந்ததுன்னா சொல்ல முடியாது விதேக முடிச்சுன்னா முற்றிலும் நாசமடையது அந்த மனசு நம்மளது நான் தான் தீர்ந்து போச்சு வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் முடிஞ்ச உலகம் அடைஞ்சு போச்சா அது மற்றவங்களுக்கு இருக்க அந்த செய்யதான் செய்கிறாங்கன்னா எழுந்திட்டு நமக்கு என்ன அதை பற்றி ஆனாலும் மாயானது தோற்றம் இருக்கும் அதில் வந்து ஜீவர்கள் மறைப்பெண் காரணமாக செத்தி முடித்து கொள்கிறாங்க சுகப்படுத்தி கொள்கிறாங்க அது ஒன்று தான் தப்பு விசாரம் செய்த பிறகு சத்தியவசதி போக போன பிறகு அதே ஜகம் நமக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லாது அதுக்கு முதல்ல துக்கம் கொடுத்த ஜெகமே இப்போ சுகமாக கொடுக்குது முழுத்து விச்சயமெல்லாம் முத்தியில் கூட்டுக்கு இருக்கும்னார் கொளுத்து வாங்கின முத்தி கூட அவர் கடுத்து கேடைன்னார் அதனால் பாம்புன்னு ஒன்று பயம் பண்ணுறது பாம்புலையும் நிச்சயம் மீண்டும் பாம்பு தோட்டட்டுமே பயம் வருமா அதனால் ஜலமண்ணும் தெரிஞ்ச பிறகு ஆசை இருந்தது தெரிஞ்ச பிறகு தோற்றத்துமே ஆசை வருமா பயமாசு கிடையாது இதுதான் ஞானத்தின் மகிமை அவ்வளோதான் ஒரு பிற ப்ரா பிரபஞ்சம் தோட்டம் தோட்டம் போட்டோம் சமாதியில் போகுது சூப்பர் அதிகம் ஒழுக்கம் அங்கே தோட்டமாக இருக்கிறது இல்லை ரொம்ப ஒழுக்கம் சுழித்தில ஒழுக்கம் இல்லை அதுதான் அஞ்சா இருக்குதுன்னு சொல்கிறது அப்படி அப்புறம் மாய என்ன அது இருந்தே என்ன போனால் என்ன உதாசனம் இருக்குது இருக்குன்னு நான் சொல்லவேப்படாது மாய இருக்குன்னு சொல்லப்படாது இல்லைன்னு சொல்லப்படாது உதாசனை எப்படி அனுர்வசனையே எப்படியோ போட்டும் அது இருந்தா என்ன இல்லாவிட்டா என்ன அது உதாசனை பேர் இருக்குன்னா இருக்க இருந்து போட்டோம் இல்லையா செய்யலாம் போட்டோம் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுணும் அப்படிப்பட்ட நிலை தான் மாயக்குள்ள அச்சலம் அதனால்தான் இந்த பங்குற என்று கண்ட பார்முதல் ஜகமனைத்தும் இங்குத்தான் எவ்வளவு கிடையாது என்ன என்ன ஆச்சரியம் ஆச்சரியம் எங்குத்தான் ஏகல் ஆய்தோ இது போச்சு யாதினால் நீக்கல் ஆய்த்தோன் காரணமாக நீங்குச்சி எங்குத்தான் லீனம் ஆயிட்டோ எங்கே ஒழுங்கிச்சி ஈதான் என்ன என்ன ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குங்க பாருங்கள் அதனால அது ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லப்படாது இல்லைன்னு சொல்லப்படாது ஒன்றுங்கிற உதாசை சொல்லுங்கள் அரியாச்சரியமாக எப்படியே இருக்கட்டும் இல்லாமல் போட்டு நான் பேச்சு நான் பணம் சொல்லுமா சோ வடிமா இருக்கேன் இருக்கிறேன் நித்யம் பூர்ணமாக இருக்கிறேன் அதான் எங்கள் பிரதானத்தை வாதிஷ்டி அதான் முக்கியம் ஒல்லிய அதை பற்றி சிந்திக்க கூடாது அப்படி தோற்றதே மித்தியாவை புத்தியை வச்சுக்க வேண்டும் மித்தியதே அது மித்தியா மித்யாதிருஷ்டி அப்புறம் மித்தியம் அந்த பதார்த்தை எங்கேயா போகும் எங்கேயும் போகிறதில்லை நம்மக்கிட்ட ஒட்டுறதும் இல்லை அது போகிறதும் இல்லை பிரலாபதிஷ்டி எப்படி இருந்துட்டு போட்டோம் ஏனால் அப்படி யாரும் அகண்டானந்த பெயர் பெரும் சுதையில் நிறைந்த போதமாம் பிரமம் என்னும் பூரண சிந்துவின் கண் ஏதுதான் தள்ளத்தக்க தேதுதான் கூட்டத்தக்க தேதுதான் வேறாகின்றான் விருத்தமந்தோம் ஐநூத்தி ஐம்பத்தி மூணும் பேதமில் அகண்டானந்த பெயர் பெரும் சுதை நிறைந்த பேதம் இல்லை எந்த விதமான கிடையாது கண்டமில்லாது ஆனந்தம் அது அகண்ட ஆனந்தம் அப்படிப்பட்ட பெயரை உடைய பெரும் சுதை நிறைந்த போதமாக பிரமம் பிரம்மத்துக்கு லட்சணும் சொல்ல பெரிய அமிர்தம் அமிர்தம் கெடுதல் அமிர்தம் கெடாதுன்னு அர்த்தம் அமிர்தம் நிறைந்த போதமாக பிரமம் ஞான இருக்கின்ற ப்ரமம் அது பெருதுக்கெல்லாம் பெரிதானிக்கிற வஸ்து என்று சொல்லக்கூடிய சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய பூரண சிந்திவென்கண் பரிபூர்ணமான சமுத்திரம் அது ஞான சமுத்திரம் அப்படிப்பட்ட சமுதிரத்தின் இடத்துல ஏதுதான் தள்ளத்தக்கது எது தள்ள முடியும் ஏதுதான் கூட்டத்தக்கது எது சேர்க்க முடியும் ஏதுதான் வேறாகின்றது எது நமக்கு அன்னியமாக போச்சு ஏதுதான் விருத்தம் எது நமக்கு விரோதம் எதுவுமே கிடையாது அதான் சொன்னார் பிரம்மமாம் கடல் தனில் புனறுபரை திரை ஈசன் சகமொடூரா நேரும் உரையாதிகள் தந்து தந்து மாந்தி மாற்றிடமின்றே பகரு நான் முறையே நின்று அதில் எதை எதை பற்றுவா விடவேற்பாம் சுகஸ்வரூபமே அனைத்துமென்ற அகற்றுதி துவித பாவனை நெஞ்சே என்று தாக்கல் சொல்றார் பிரம்மாம் கடல் தனில் புனருபறை திரையீசன் புகழும் புகழரா புகழவும் பரபிரமாம் ஈசன் கடல் புகழரும் சொல்ல முடியாது புகழவும் பரபிரமாம் கடல் தேனில் புகழ பறை திரை ஈசன் சகமோட ஆறாயிரம் ரயாதிகள் தந்து மாற்றிடுமென்றே ஏர் சொல்கிறாங்க பார்க்கறோம் நான் வரை வேதம் சொல்லுது எனில் அதை எதை எதை பட்டுவா வலுவிருப்பான் அப்படியே என்ன அர்த்தம் சமுதிரத்தில் அலை அடிக்குது இது பெரிய இலையார்கள் பிடிப்போமா சின்ன விட்டுருமா அப்படின்னு க பிரச்சனை இல்லை நுரை கும்மிழி பாசி களங்கள் இது ஏதாவது அதை பண்ணலாமா அது பலப்படாதான் கலந்து அதான் சொல்ல பரபிரமம் சொல்ல பரபிரமத்தின் நிலத்தில் சேர்ந்த பறை பறைன்னா மாயை இங்கே சமுதிரத்தில் காட்டு சம்பந்தம் அதனால் அலை அடிக்குது அப்படி போல் மாயா சம்பந்தம் பறையும் புண்பு புணர்ப்பினால ஈஸ்வரன் ஜீவர்கள் எல்லாம் உண்டாகிறாங்க அங்கே எப்படி அரை திலை திரை பாசி களங்கள் குமிழி எல்லாம் உண்டாகுது அப்படி போல் அப்படி இருக்கும்போது அதில் எதை பிடிக்கணும் எதை விடணும் என்று என்ன வருமா அப்படி வறுமையானால் அது உண்மையானதா இல்லை அப்படி போல் இந்த பிரபஞ்சமானது பிரம்மஸ்வரூபத்தில் மாயின் சம்பந்தத்தினாலே ஈஸ்வரன் முதலாக சாதாரண பூச்சி வரைக்கும் எத்தனையோ உபகாரம் நடக்கத்தான் செய்யும் தோட்டங்களுக்கு தான் செய்யும் அதில் எதை பிடிக்கிறது எதை விடுறது எதனால் அது எப்படி எல்லாம் தண்ணிமயமோ எப்படி போல் இது மூலம் மாயாமயம்தான் மாயே பண்ணால் ஓய்வுடையது அது பிடிக்கிறதாவது வர்றதாவது அப்படின்னு அந்த பாட்டில் சுவருக்குமா சொல்கிறார் அதனால் என்ன செய்யணும் சுகஸ்வரூபமே அனைத்துமே என்று அகல் தூதி தூவித்த பாவனே நீங்கள் எல்லாம் சுகஸ்வரூபந்தான் வேறு கிடையாது துவித வேண்டாம் அதனால தான் இங்கேயும் சொல்கிறார் பேதபாவனை வேண்டாங்கிறார் பேதமில் அகண்ட ஆனந்தம் டார் ஆகவே பேதமில்லாத அகண்டானந்த ஸ்வரூபத்தை அடைந்தவர்கள் இப்போ எதை பிடிக்கிறது எதை வர்றது பிடிக்க வேண்டாம் விட வேண்டாம் சும்மா இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற கருத்து பிரம்மாம் சாகரத்தில் பிரிதிலே ஒன்றும் காணேன் பிரமாம் சாகரத்தில் பிரிதிலே ஒன்றும் கேளேன் பிரமாம் சாகரத்தில் பிரிது ஏதும் அறிந்திலேன் யான் பிரமவான் அந்தமாக பிரிவராவிருக்கின்றேன் ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது பாட்டு இதில் இந்திரியங்கள் மனசு அறிய முடியாதுன்னு சொல்றார் பிரமவாம் இந்த மகரம் தொக்கி நிற்கு வச்சுக்கணும் கடைத்துறை கடைக்குறையாக கொள்ளணும் தொக்கினிக்கல கடைக்குறை பிரமம் ஆம் சாகரத்தில் பிரமன் சொல்லக்கூடிய சமுதிரத்தில் பிரிதினை ஒன்றும் காணேன் அதில் வேறு எதாவது இருக்கான்னா தெரியல கண்ணுக்கு தெரியவில்லை கண் பார்வைக்கு இல்லை பிரம்மமாம் சாகரத்தில் பிரமன் சொல்லக்கூடிய சமுதிரத்தினிடத்தில் பிரிதினை ஒன்றும் கேளேன் காதுக்கும் ஒன்றும் சமாச்சாரம் கிடைக்கல பிரபமம் சாகரத்தில் பிரி ஏதும் அறியிலேன் ஞான் பிரபம சமுத்திரத்தில் வேறு எதா இருக்கிறேன்றி மனதுக்கும் புலப்பட பிரம்ம ஆனந்தமாக பிரிவரும் இருக்கின்றேன் நான் இவ்வளோ விசாரம் பண்ணி பார்த்தேன் கண்ணுக்கும் இல்லை காதுக்கும் இல்லை எப்படி இருக்கு நான் பிரம்மானந்தமாக தான் இருக்கிறேன் மனம் போனோம் ஒடுங்கி போச்சு ஒரே ஆனந்த மடியமாக இருக்கிறேன் ஆக இந்த திருஷ்டி புறத்தே திருப்பி தோட்டம் இருந்தாலும் கூட தோட்டத்தில் சத்தியபூசவு இல்லை அதனால அதில் இல்லைன்னு தான் சொல்கிறது மித்திய நிச்சயம் மித்தியான் நிச்சயம் அதை கா பார்க்கவில்லை கேட்கவில்லை சிந்திக்க முடியலை அப்படிப்பட்ட நான் பிரிவரை இருக்கின்றேன் எப்படி இருக்கேன் ஆனந்தமாக இருக்கிறேன் பிரம்மானந்தமாக இருக்கிறேன் என்று இப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதுன்னு சொல்றான் தேசிக ராஜ போற்றி பெரியோய் போற்றி பாசமற்றவனே போற்றி பரம உத்தமனே போற்றி ஏசிலா வேகவின்ப விரதமாம் உருவையே போற்றி மாஷிலா யுவே போற்றி மாவரு கடலே போற்றி ஐம்பத்தி ஐந்தாவது இப்போ தோத்தன சொல்றார் இப்படிப்பட்ட குருவுக்கு நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் தேசிக ராஜா போற்றி ஞானாச்சாரியன் தேசிகன் நத்தே என்றால் ஒளி தேசிகன் செய்பவன் ஒளியை செய்வன் அர்த்தம் அஞ்ஞானத்தை போற்றி ஞானத்தை கொடுப்பான் தேசிகன் பேர் தேசிகர்கள் எல்லாம் நீங்கள் தலைவர் ராஜா அது ராஜா போற்றியும் ஏ மன்னரே தேசிக மன்னரே போற்றியும் தெரிந்துள்ள பெரியோய் போற்றி நீங்க பெரிவாள் எதை பெரிய எதனாலே ஆத்மயானத்தினாலே நாம ஒரு பிரபஞ்சம் இத்தை என்றும் அதிஷ்டானம் ஆனந்தம் பெரியவர் அப்படிப்பட்ட பெரியவரே உங்களுக்கு நமஸ்காரம் பாசமற்றவனே போற்றி பாச கட் தலை கிடையாது கட்டப்பட்டது மறைப்பினாலே மறுபடி நீங்கள் போனால் கட்டு அவுழ்ந்து போச்சு அப்படிப்பட்டவங்களுக்கு நமஸ்காரம் பரமாக ஒத்தமனையாக போற்றி மேலான ஒழுக்கமுடையவர் உயர்வு படைந்தவரே உங்களுக்கு நமஸ்காரம் இயேசு இலா ஏக இன்ப விரதமாக உருவையே போற்றி மேன் மக்களாலே நிந்திக்கப்படாதவர் கீழ் மக்களும் நிந்திக்கலாம் அஞ்ஞானியில் நிந்திக்க கூடிய இருக்கலாம் ஆனால் அது பொருள் இல்லை மேன்மக்களால் நீக்கப்படாத ஏக இன்ப விரதம் போன்றவர் அந்த வடிவம் ஒரே ஆனந்தம் தான் அப்படிப்பட்ட ஆனந்தம் வடிவமையாக இருக்குது அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் மாசு விபுவே போற்றியும் குற்றம் விபு என்ன போராணமாக இருக்காது எங்கே நிறந்தது அப்படிப்பட்ட நிறந்தவரே உங்களை நமஸ்காரம் மா அருட்கடையிலே போற்றியும் அருள்கடல் கிருபா சமுத்திரம் சிஷியர்களுக்கு பக்தர்களுக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடியவர் அதில் மா சிறப்பு பொருந்தவர் பெரிய கடல் அல்ல சிறப்பு பொரிஞ்சவர் சாமானிய உலக மக்கள் எல்லாம் அருள் செய்வார்கள் லவ்மிக பயண கருதி லக்மிக பயணம் கருதாமே செய்கிறீங்க அதான் உங்களுக்கு சிறப்பு பொருந்திய கருணாக்கடல் கருணை இருக்கிறதுன்னு அர்த்தம் எதனால் ஒரு லௌகிக்க போல் விரும்புகிறதில்லான்னா பிராரத்தனுசாரமாக சரீரம் மரணமடைவதற்கு கிடைக்கும் அது நிச்சயம் உண்டு அது கிடையாது திருப்தி உலகத்தில் உள்ள மக்கள் இலகை மக்கள் திருப்தி கிடையாது வேணும் வேணும் வேணும்னு அடங்கிட்டே கிடப்பாங்க தட்சனை கொண்டா அது கொண்டா இது கொண்டான்னு அதனால உங்களை மா அருட்களையே போற்றி என்று சொல்லி வணங்குகிறேன்னு சொல்கிறாங்க சுற்றமாக நெருங்கிய நிலவினாலே என்னுடைய துன்பம் நீங்கி உண்மையான மன்னினான் கணநேரத்தின் முகத்துவம் அடைந்தேனந்தோம் மணியிலே ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாட்டு ஞானம் அடைந்த பிறகு அதாவது சமாதங்களை கூடி கருண்டாக இருத்தினே ஆவணம் மங்கமடைந்த பிறகு அந்த சிசியனுக்கு பிரம்மாணவம் ஏற்பட்டது பிரமாணவத்தின் மகிமையை தன் அனுபவத்தை வெளிப்படுத்தி சொல்லிக்கொள்ளிருக்கிறதாக இந்த பாடல் அமைப்பு வித்யானந்தனும் பேர் ஞானம் வந்தவர்கள் அந்த வித்தியினால் வந்ததே என்று அவங்கள் சொல்லக்கூடிய நிலையில் உள்ளதா சொல்றார் இந்த பாட்டில் நின்னுடைய கடாட்சி